நபி அவர்களின் குடும்பம் ஒன்று ஹிஜ்ரத்துக்கு முன்பு நபிசல்லாஹ் அலைவாஸ்லம் அவர்களின் வீடு மக்காவில் இருந்தது அதில் நபிசல்லாஹ் அலைவசல்லம் அவர்களின் மனைவி ஹதீஜா பின் குவையில ரது அன்ஹா இருந்தார்கள் நபிசல்லாஹாஹாஹ் அலைவாஸ்லம் தங்களது இருபத்தி வயதில் நாற்பது வயது நிரம்பிய ஹதீஜா ரது அன்ஹா அவர்களை மனமுடித்தார்கள் அவர்கள் உயிருடன் இருக்கும் வரை நபிசல்லாஹு அலைஹி வசல்லம்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 நபி சொல்லாஹ் ஹலை வஸ்லம் பதிமூன்று திருமணங்கள் செய்திருந்தார்கள் அதில் கதீஜாவும் ஏழைகளின் தாய் என புகழப்பட்ட ஜைனப் பின் து குசைமாவும் நபி சொல்லலாஹ்ஹாஹ் அலைவாஸ்லம் உயிருடன் வாழ்ந்த காலத்திலேயே மரணித்துவிட்டார்கள் ஏனைய ஒன்பது மனைவிகள் உயிருடன் இருக்கும்போது நபி சொல்லலாஹ் அலைவாஸ்லம் மரணமானார்கள் மற்ற ரெண்டு பெண்களை மணமுடித்து பிறகு பிரிந்து விட்டார்கள் ரெண்டு சௌதா பின் து ஜமா அன்ஹா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 நபிசல்லாஹூ அலைவாஸ்லாம் அவர்களை மிக அதிகம் நேசித்தார்கள் இந்த சமுதாய பெண்களில் அவர்களே அதிக மார்க்க ஞானமுள்ளவர்களாக திகழ்ந்தார்கள் ஏனைய உணவுகளை விட சரீத் என்ற உணவுக்குரிய சிறப்பைப் போன்று ஏனைய பெண்களை விட ஆயிஷார் அதி அல்லாஹ் ஹான்ஹா சிறப்பு பெற்றிருந்தார்கள் ஹிஜ்ரி ஐம்பத்தி அல்லது ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு ரமலான் பிறை பதினேழில் மரணமானார்கள் பக்கையில் நல்லடக்கம் செய்யப்பட்டார்கள் நான்கு ஹஃப்ஸா பின் துமர் அதி அல்லாஹாஹ் இவரது கணவர் குனைஸ் இப்னு ஹுதைஃபா சஹ்மி ரதியாஹாஹாஹாஹாஹ் வன்கு பத்ரு உஹதுக்கு இடைப்பட்ட காலத்தில் மரணமாகிவிடவே இவர் விதமையானார் இத்தா முடிந்து ஹிஜிரி மூன்று ஷாபான் மாதத்தில் இவரை நபி சொல்லாஹ் அலைவசல்லாம் மன முடித்து கொண்டார்கள் ஹஃப்ஸா ரதி அல்லாஹ் வன்ஹா ஹிஜிரி நாற்பத்தி ஐந்தில் மாதம் தமது அறுபதாவது வயதில் மரணமானார்கள் இவர்களையும் பக்கையில் அடக்கம் செய்யப்பட்டது ஐந்து ஜைனப் பின் துசைமா ரயாஹ் வன்ஹா இவர் ஹிலால் இவ்ணு ஆமிர் இவ்ணு சஹாவின் குடும்பத்தைச் சார்ந்தவர் இவர் ஏழைகள் மீது அதிகம் இரக்கமும் கருணையும் உடையவராக இருந்ததால் உம்முல் மசாக்கின் ஏழைகளின் தாய் எனச் சிறப்பித்து கூறப்பட்டார் இவர் அப்துல்லா இவனு ஜஹ்ஷின் மனைவியாக இருந்தார் கணவர் உகது போரில் ஷகீதான பின்பு அவரை நபி சல்லாஹ் அலைவசல்லம் ஹிஜிரி நான்கில் மனமுடித்தார்கள் மனமுடித்து ஏறக்குறைய மூன்று மாதங்கள் கழித்து ரபியுல் அவ்வல் மாதத்தில் மரணமடைந்தார் நபி சொல்லாஹ் அலைய் வசலம் அவருக்கு தொலை வைத்து பக்கையில் அடக்கம் செய்தார்கள் ஆறாவது உம்மு சலமா ஹிந்து பிந்த் அபு உமையா ரதையுல்லாஹ் வான்ஹா இவர் அபு சலமாவின் மனைவியாக இருந்தார் அந்த தம்பதியருக்கு நிறைய பிள்ளைகள் இருந்தார்கள் ஹிஜிரி நான்கு ஜுமாத்தா அல் ஆஹ்ராவில் அபு சலமா ரதாஹ் வான்கு மரணமானார் அதே ஆண்டு ஷவ்வால் மாத கடைசியில் நபி சொல்லாஹு அலிஹ் வசலம் உம்மு சலமாவை மனமுடித்தார்கள் இவர் மார்க்க ஞானமும் நுண்ணறிவும் கொண்ட பெண்ணாக திகழ்ந்தார்கள் இவர்கள் ஹிஜ்ரி ஐம்பத்தி ஒன்பது சிலரின் கூற்றுப்படி ஹிஜ்ரி அறுபத்தி ரெண்டு தமது எண்பத்தி நான்காவது வயதில் மரணமடைந்தார்கள் இவரையும் வகையில் அடக்கம் செய்யப்பட்டது ஏழு ஜெய்னப் பின் தி ஜக்ஸ் இப்னு ருபாப் ரதாஹ் ஹன்ஹா இவர் அசத் இப்னு ஹுசைமாவின் குடும்பத்தை சார்ந்தவர் நபி சொல்லாஹ் ஹலிவாஸ்லம் அவர்களின் வளர்ப்பு மகனான ஜெயித் இப்னு ஹாரிஸாவின் மனைவியாக இருந்தார் ஜெய்து ரயாஹு அன்கு தலாக் கொடுத்து இத்தா காலம் முடிந்தவுடன் நபீசல்லாஹூ அலேவசல்லம் அவர்களுக்கு அவரை அல்லாஹ் மனமுடித்து வைத்ததாக பின்வரும் வசனத்தில் கூறுகிறான் ஜெயிது என்பவர் மனம் மாறி தன் மனைவியை தலாக் கூறிவிட்ட பின்னர் நாம் அந்த பெண்ணை உங்களுக்கு திருமணம் செய்து வைத்தோம் அல்குர் ஆன் அத்தியாயம் முப்பத்தி வசனம் முப்பத்தி வளர்ப்பு மகன் தொடர்பான சட்டங்கள் அத்தியாயம் அக்சாபில் இறக்கப்பட்டன அதனை அடுத்து பார்ப்போம் ஹிஜ்ரி ஐந்து சிலரின் குற்றுப்படி ஹிஜிரி நான்கு துல்காதா மாதம் நபி சொல்லாஹ் அலைவாஸ்லம் ஜைனப் ரது அல்லாஹ் வான்ஹா அவர்களை திருமணம் செய்தார்கள் இவர் அதிகம் தர்மம் செய்பவராகவும் அதிகம் வணக்கம் புரிபவராகவும் விளங்கினார் தங்களது ஐம்பத்தி மூன்றாவது வயதில் ஹிஜிரி இருபதில் மரணம் எய்தினார்கள் நபி சொல்லாஹ் அலிவாஸ்லம் அவர்களின் மனைவியரில் நபியை அடுத்து மரணம் எய்தியவர்களில் இவரை முதலாமவர் இவருக்கு உமர் ரது அல்லாஹ் தொழுகை நடத்தி பக்கிஇல் அடக்கம் செய்தார்கள் எட்டு ஜுவைரியா பின் அல் ஹாரிஸ் ரதியு அல்லாஹ் அன்ஹா இவரின் தந்தை ஹாரிஸ் குஜா அ கோத்திரத்தைச் சேர்ந்த முஸ்தலக் கிளையினரின் தலைவராவார் நபி சொல்லாஹ் அலை வசல்லம் பனு முஸ்தலக் மீது படையெடுத்த போது கைதியான இவர் சாபீத் இபனு ஹைஸ் இபனு ஷம்மாஸ் ரதி அல்லாஹ் என்ற நபித்தோழருக்கு கனிமா வெற்றி பொருளில் பங்காக கிடைத்தார் இவரை சில தொகைகள் பெற்றுக்கொண்டு உரிமையிட சாபித் முடிவு செய்தார் அத்தொகையை நபி சொல்லாஹ் அலை வசலம் செலுத்திவிட்டு ஹிஜ்ரி ஆறு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 ரபியுல் அவல் மாதத்தில் மரணமடைந்தார் ஒன்பது உம்மு ஹபீபா ரம்லா பின் அபு சுஃப்யான் ரொதயுல்லா ஹான்ஹா இவர் உபைதுல்லா இவனு ஜஹ்ஷின் மனைவியாக இருந்தார் அவர் மூலம் ஹபீபா என்ற பெண் குழந்தை பிறந்ததால் உம்மு ஹபீபா என்று அழைக்கப்பட்டார் இவர் தனது கணவருடன் ஹபஷாவுக்கு ஹிஜரத் செய்து சென்றார் அங்கு உபைதுல்லா கிறிஸ்தவராக மாறினார் சில காலத்திற்கு பின் அங்கேயே இறந்து போனார் உம்மு ஹபீபா ரொதியுல்லா ஹான்ஹா இஸ்லாமின் நிலையாக இருந்தார்கள் பிஜ் ஏழு மொஹர்ரம் மாதத்தில் அம்ரு இப்னு உமையா லம்ரு என்ற தோழரை மன்னர் நஜ்ஜாஷியிடம் அனுப்பி அங்குள்ள முஸ்லிம்களை அழைத்து வர சொன்னபோது உம்மு ஹபீபாவை மனமுடிக்கும் விஷயமாகவும் நஜ்ஜாஷியிடம் கொடுக்கப்பட்ட கடிதத்தில் நபி சொல்லலாஹ் அலை வசல்லம் குறிப்பிட்டிருந்தார்கள் அவர் நபி சொல்லாஹ் அலைவசல்லம் சார்பாக நானூறு திருகங்கள் மகர் கொடுத்து உம்மு ஹபீபாவை நபி அவர்களுக்கு வைத்து ஷுரஹ்பீல் இப்னு ஹஸ்னா என்ற தோழருடன் அனுப்பி வைத்தார் இந்த குழுவினர் நபி சொல்லாஹ் அலை வசல்லம் கைபர் போரில் ஈடுபட்டிருந்தபோது அங்கு வந்தார்கள் போரிலிருந்து திரும்பிய பின் நபி சொல்லாஹ் அலை வசல்லம் இவருடன் வாழ்க்கையை தொடங்கினார்கள் ஹிஜ்ரி நாற்பத்தி இரண்டில் இவர் மரணம் எய்தினார் சிலர் ஹிஜ்ரி நாற்பத்தி நான்கு என்றும் சிலர் ஐம்பது என்றும் கூறுகின்றார்கள் பத்து சஃபியா பின் த ஹை ராதயல்லாஹ் வன்ஹா இஸ்ரவேலர்களின் பனு நளிர் கூட்டத்தாருடைய தலைவரின் மகள் கைபர் போரில் கைதியானார் இவரை நபி சொல்லலாஹ் அலைவசலம் தனக்காக எடுத்துக்கொண்டு இஸ்லாமுக்கு வரும்படி அழைத்தார்கள் அவர் அதை ஏற்றுக்கொள்ளவே நபி சல்லாஹ் அலைவாஸ்லம் அவரை உரிமை விட்டு கைவரிலிருந்து திரும்பும்போது ஹிஜிரி ஏழில் மனமுடித்து கொண்டார்கள் மதினாவுக்கு செல்லும் வழியில் கைபரிலிருந்து பன்னிரண்டு மைல் தொலைவில் உள்ள சத்து சஹ்பா என்னும் இடத்தில் இவருடன் நபி சொல்லல்லாஹாஹ் அலைவாஸ்லம் வாழ்க்கையை தொடங்கினார்கள் பதினொன்று மைமுனா பின் ஹாரிஸ் அலது அல்லாஹ் இவர் உம்முல் ஃபதுல் உபாபா பின் ஹாரிஸின் சகோதரி ஆவார் நபி சல்லாஹ் அலைவாஸ்லம் உம்ரத்துல் கலாவை முடித்து திரும்பும்போது ஹிஜ்ரி ஏழு துல்காதாவில் இவரை மணமுடித்தார்கள் மக்காவிலிருந்து ஒன்பது மைல் தொலைவில் உள்ள என்ற இடத்தில் இவருடன் நபி சொல்லலாஹ் அலைவாஸ்லம் இல்லற வாழ்வை தொடங்கினார்கள் ஹிஜ்ரி அறுபத்தி ஒன்றில் இதே ஷரீஃப் என்ற இடத்திலேயே இவர் மரணமடைந்தார் அங்கேயே அடக்கம் செய்யப்பட்டார் மரணமடைந்த ஆண்டு சிலர் ஹிஜிரி முப்பத்தி என்றும் சிலர் அறுபத்தி மூன்று என்றும் கூறுகிறார்கள் ஆக மேற்கூறிய பதினொன்று பெண்களை நபிசுல்லாஹ் அலைய்வாஸ்லம் மனமுடித்து வாழ்க்கை நடத்தினார்கள் இவர்களில் கதீஜா ஜைனப் இந்த ஹுசைமார் அதில்லா வன்ஹா ஆகிய இருவரும் நபிசுல்லா அலைவாஸ்லம் வாழும் போதே மரணமானார்கள் மற்ற மனைவிமார்கள் அனைவரும் வாழும்போது நபி சொல்லலாஹ் அலைவாஸ்லம் மரணமானார்கள் இவர்களை தவிர கிலாப் குடும்பத்தாரைச் சேர்ந்த ஒரு பெண்ணையும் கிந்தா குடும்பத்தைச் சேர்ந்த ஜுவைனியா என்ற பெண்ணையும் நபிசுல்லாஹ் அலைவஸ்லம் மனமுடித்தார்கள் ஆனால் அவர்களுடன் வாழ்க்கை நடத்தவில்லை இது தொடர்பான பல மாறுபட்ட கருத்துகள் உள்ளன அவற்றை இங்கு விவரிக்க இயலாது நபிசுல்லல்லா அலைவாஸ்லம் அவர்களுக்கு இரு அடிமை பெண்கள் இருந்தார்கள் ஒன்று மன்னர் முக்கௌக்கிஸ் வழங்கிய மாரியா கிஃப்தியா நபிசுல்லா அலைவாஸ்லம் அவர்கள் மூலம் இவருக்கு இப்ராஹிம் என்ற ஆண் மகவு பிறந்து பாலப்பருவத்திலேயே ஹிஜிரி பத்து ஷவ்வால் பிற இருபத்தி அல்லது இருபத்தி கிபி அறுநூற்றி முப்பத்தி ரெண்டு ஜனவரி இருபத்தி ஏழில் இறந்துவிட்டது அடிமை ரைஹானா பின் தி இவர் பனு லலீர் அல்லது பனு குரெய்லா சமூகத்தைச் சேர்ந்தவர் பனு குரேலாவுடன் போரில் கைது செய்யப்பட்ட இந்த பெண்ணை நபி சொல்லல்லா அலைவாஸ்லம் தனது பங்கில் எடுத்துக்கொண்டார்கள் இவரை உரிமையிட்ட பிறகு நபி சொல்லல்லாஹ் அலைவாஸ்லம் மனமுடித்தார்கள் எனவே இவர் நபி சொல்லலாஹ் அலைவாஸ்லம் அவர்களின் மனைவியாகி என்று வேறு சிலர் கூறுகின்றார்கள் அறிஞர் இப்னுல் கயூம் ரஹமத்துல்லாய் அலஹி முந்திய கூற்றே ஏற்றமானது என்கின்றார் அபு உபய்தா ரஹமத்துலாஹ் அலிகி என்ற அறிஞர் மேலும் ரெண்டு அடிமை பெண்கள் நபிசல்லா அலைவசலம் அவர்களிடம் இருந்தார்கள் ஒருவர் ஜமீலா இவர் போர்க்கைதியாக கிடைத்தவர் மற்றொருவர் பெயர் தெரியவில்லை அவரை ஜைனப் இன் ஜக்ஸ் நபி அன்பளிப்பாக வழங்கினார்கள் என்கின்றார்கள் ஆதாரம் ஜாதுல் மகாத் பலதார மனம் புரிந்தது ஏன் நபீசுல்லாஹாஹ் அலேவாஸ்லம் நல்ல உடல் வலிமையும் திடகாத்திரமும் கொண்ட வாலிப காலத்தில் தன்னைவிட பதினைந்து வயது அதிகமான கதீஜா ரது அல்லாஹ் ஹான்ஹா அவர்களுடனே ஏற குறைய முப்பது ஆண்டுகள் வாழ்ந்தார்கள் கதீஜா ரதியு அல்லாஹ் ஹான்கா மரணமான பின்பே சவுதாவை மனமுடித்தார்கள் இவரும் வயதில் நபிசுலாஹ் அலேவாஸ்லம் அவர்களை விட மூத்தவராக இருந்தார் பின் தனது வயோதிக காலத்தில்தான் பல திருமணங்களை செய்தார்கள் இதை நன்கு சிந்திப்பவர் நபி சொல்லாஹ் அலைவாசல்லம் பல திருமணங்களை செய்தது அதிக ஆசையை நிறைவேற்றி கொள்வதற்காகத்தான் என்று அறவே கூற முடியாது மாறாக அதற்கு பல உயர்ந்த உன்னத நோக்கங்கள் இருந்திருக்க வேண்டும் என அறியலாம் அபுபக்கர் ரதியுல்லாஹா ஹான்ஹு அவர்களின் மகள் ஆயிஷாவையும் உமர் ரதியுல்லாஹ் ஹான்ஹு அவர்களின் மகள் அஃபாவையும் நபிசல்லாஹூ அலையூஸ்லம் மனமுடித்து அபுபக்கர் உதியுல்லாஹ் ஹான்ஹு உமர் ரதியுல்லாஹ் ஹான்ஹு ஆகிய இருவருடனும் உறவை பலப்படுத்தி இவ்வாறு அலி ரதியுல்லாஹ் அனுகு அவர்களுக்கு தனது மகள் ஃபாத்திமாவையும் உஸ்மான் ரஜியுல்லாஹ் அனுகு அவர்களுக்கு தங்களது மகள்கள் ருக்கையா பின்னர் உம்மு குல்சூமையும் மனமுளித்து கொடுத்து உறவை செம்மைப்படுத்தி கொண்டார்கள் இந்த நால்வரும் இஸ்லாமுடைய வளர்ச்சிக்காக பல இக்கட்டான நேரங்களில் உடல் பொருள் தியாகங்கள் புரிந்து இஸ்லாமுக்கு வெற்றியை தேடித்தந்தவர்கள் எனவே இந்த நால்வருடன் மக்கள் அனைவரும் நல்லுறவுகளை ஏற்படுத்தி கொள்ள வேண்டுமென்று இந்த திருமணங்கள் மூலம் நபி சொல்லல்லா அலைவசல்லம் முஸ்லீம்களுக்கு சுட்டிக்காட்டுகிறார்கள் அறவியர்கள் பண்டைக்கால வழக்கப்படி மாமனார் விட்டு உறவை பெரிதும் மதித்தார்கள் இவ்வுறவு பல மாறுபட்ட குடும்பங்களுக்கிடையில் நெருக்கத்தை உண்டு பண்ணுவதற்குரிய வழிகளில் ஒன்றாக இருந்தது மாமனார் விட்டு உறவுகளுடன் சண்டையிடுவதையும் போர் புரிவதையும் தங்களுக்கு மகா கேவலமாகவும் இழுக்காகவும் கருதினார்கள் பல மாறுபட்ட வம்சங்களிலிருந்து நபிசல்லா அலைவாஸ்லாம் தங்களது திருமணங்களை செய்து அந்த வம்சங்களுக்கிடையே உள்ள பகைமையையும் கோபத்தையும் தணிக்க முயற்சி செய்தார்கள் எடுத்துக்காட்டாக உம்மு சலமா ரூன்கா இவர் மூம் கிளையைச் சேர்ந்தவர் அபு ஜஹலும் காளி திப்னு வலிதும் இதே கிளையைச் சேர்ந்தவர்கள்தான் அபு ஜஹல் பத்ரு போரில் கொல்லப்பட்டான் நபிசல்லாஹ் அலைவாஸ்லம் அவர்களை பல போர்களில் எதிர்த்து வந்த காளி திப்னு வலி ரதியுள்ளாஹு அன்கு தனது கிளையைச் சேர்ந்த ஒரு பெண்ணை நபி சொல்லாஹ் அலைவாஸ்லம் மணமுடித்து கொண்டதால் தனது எதிர்ப்பை கைவிட்டு குறுகிய காலத்திற்குள் நபி அவர்களிடம் வந்து இஸ்லாமை ஏற்றார்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 நபி சொல்லாஹ் அலிவசல்லம் அவர்களின் சார்பாக பெண் இனத்திற்கு மார்க்கத்தை எடுத்துரைக்கும் பொறுப்பையும் நிறைவேற்றுவார்கள் நபி சொல்லலாஹ் அலிஹிவாசல்லம் அவர்களின் மனைவிகளான முக்மீன்களின் தாய்மார்கள் நபி சொல்லல்லாஹாஹ் அலைவாஸ்லம் தங்கள் வீடுகளில் எப்படி இல்லற வாழ்க்கை நடத்தினார்கள் என்ற செய்திகளை நமக்கு தெளிவாக எடுத்துரைத்துள்ளார்கள் இதில் அவர்களது பங்கு மகத்தானது குறிப்பாக நபி சொல்லலாஹ் அலைவாசலம் அவர்களுடன் நீண்ட நாட்கள் வாழ்ந்த ஆயிஷா அல்லாஹ் ஹன்கா போன்ற துணைவியர் நபி சொல்லாஹாஹ் அலைவாஸ்லம் அவர்களின் சொல் செயல்களின் பெரும்பாலானவற்றை சமுதாயத்திற்கு தெரிவித்துள்ளார்கள் நபி சொல்லாஹ் அலைவாசலம் அவர்களின் திருமணங்களில் ஒன்று ஊறிப்போன அறியாமைக்கால வழக்கத்தை தகர்ப்பதற்காக நடத்தப்பட்டது அதாவது அரபியர்களிடம் வளர்ப்பு மகனை பெற்ற மகனாக கருதும் வழக்கம் இருந்தது பெற்ற மகனுக்கு கொடுக்கும் உரிமைகளையும் கடமைகளையும் வளர்ப்பு மகனுக்கும் வழங்கினார்கள் இந்த வழக்கம் அரபியர்களிடம் ஆழமாக வேறொன்று இருந்தது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 நபி சொல்லாஹ்ஹாஹாஹ்ஹ் அலைவசல்லம் அவர்களின் மாமி மகள் ஜெய்னபின் ஜக்ஷை ஜெய்து இப்னு அஹாரிசா ரதையுல்லா வான்ஹு மனமுடித்திருந்தார் ஜெய்தை சிறு வயது முதலே நபி சொல்லலாஹ் அலைவாஸ்லம் வளர்த்து வந்ததால் இவரை ஜெயித் இப்னு முஹம்மது முஹம்மதின் மகன் ஜெயித் என்றே மக்கள் அழைத்தார்கள் ஆனால் இந்த தம்பதியரிடையே சுமூகமான உறவு நிகழவில்லை இதனால் ஜெயித் ரதையுல்லாஹ் வான்கு தனது மனைவியை விவாகரத்து செய்துவிட எண்ணி நபி சொல்லலாஹ் அலைவாஸ்லம் அவர்களிடம் ஆலோசனை செய்தார் ஜெயித் அது அல்லாஹூ அன்பு தனது மனைவி விவாகரத்து செய்துவிட்டால் அவரை தானே மணக்க நேரிடும் என அல்லாஹுவின் அறிவிப்பு மூலம் நபி சொல்லாஹ் அலைவசல்லம் அவர்கள் அறிந்திருந்தார்கள் ஆனால் இந்த திருமணம் நடந்தால் இணை வைப்பவர்கள் நபியவர்களையும் முஸ்லீம்களையும் பழிப்பார்கள் நய வஞ்சகர்களும் யூதர்களும் முஷ்ரிக்குகளும் நபியவர்களுக்கு எதிராக குழப்பங்களையும் தவறான குற்றச்சாட்டுகளையும் பரப்புவார்கள் அதனால் பலவீனமான நம்பிக்கையுடைய முஸ்லீம்களின் உள்ளத்தில் கெட்ட எண்ணங்கள் ஏற்படலாம்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 நீங்கள் அல்லாஹுக்கு பயந்து உங்களுடைய மனைவியை நீக்காது உங்களிடமே நிறுத்தி கொள்ளுங்கள் என்று கூறிய சமயத்தில் நீங்கள் மனிதர்களுக்கு பயந்து அல்லாஹு வெளியாக்க இருப்பதை உங்கள் மனதில் மறைத்தீர்கள் நீங்கள் பயப்பட தகுதி உடையவன் அல்லாஹுதான் மனிதர்கள் அல்ல அல் குர் ஆன் அத்தியாயம் முப்பத்தி மூன்று வசனம் முப்பத்தி ஏழு ஆனால் நடக்க வேண்டியது நடந்துவிட்டது ஜெயிது அதி அல்லாஹ் அன்ஹூ தன் மனைவியை தலாக் கொடுத்து விட்டார் நபி சொல்லல்லாஹு அலிஹி வசல்லம்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 இந்த தவறான நடைமுறையை சொல்லால் உடைத்தது போல் செயலாலும் அதனை உடைக்க விரும்பினான் ஊறிப்போன எத்தனையோ பழக்க வழக்கங்களை தகர்ப்பது என்பது சொல்லால் மட்டும் முடியாது அதனை மாற்ற நினைக்கும் சத்திய அழைப்பாளர்கள் தனது செயலாலும் அதனை நிரூபித்து காட்ட வேண்டும் இதற்கு ஹுதைவியா உம்ராவில் நடந்த நிகழ்ச்சியை அழகிய எடுத்துக்காட்டாக கூறலாம் நபித்தோழர்கள் நபி சொல்லல்லாஹூ அலைஹ் வசல்லம் அவர்களின் மீது வைத்திருந்த அன்பு பாசம் பற்றி உருவா இவ் மசூத் ஓயல்லாஹ் அன்பு கூறிய ஹதீஸிலிருந்து நாம் தெரிந்திருக்கலாம் உஸ்மான் உதயோல்லாஹ் ஹான்கு கொல்லப்பட்ட செய்தி உண்மையாயின் வெற்றி அல்லது மரணம் ஏற்படும் வரை போர் புரிய வேண்டும் பின்வாங்க என்று நபி சொல்லல்லாஹ் அலிவாஸ்லம் தங்களது தோழர்களிடம் மரத்தின் கீழே சத்திய வாக்குறுதி வாங்கினார்கள் அந்த நேரத்தில் நபி அவர்களிடம் போட்டி போட்டுக்கொண்டு தோழர்கள் சத்திய வாக்குறுதி தந்தார்கள் மேலும் அதில் அபுபுக்கர் உமர் உதயோல்லாஹ் ஹான்கும் போன்ற நெருக்கமான தோழர்களும் இருந்தார்கள் நபி சொல்லல்லாஹு அலிஹிவாஸ்லம் அவர்களுக்காக தன்னையே அர்ப்பணித்துக் கொள்ளும் அந்த தோழர்களுக்கு சமாதான உடன்படிக்கை நிறைவேறிய பின் தங்களின் குர்பானி பிராணிகளை அறுக்கும்படி நபி சொல்லலாஹ் அலைவாஸ்லம் கட்டளையிட்டார்கள் ஆனால் நபி அவர்களின் இந்த கட்டளையை நிறைவேற்றுவதற்கு தோழர்களில் எவரும் முன்வரவில்லை இது நபி சொல்லாஹாஹ் அலைவாஸ்லம் அவர்களுக்கு பெரும் வருத்தத்தை ஏற்படுத்தியது இதை உணர்ந்த உம்மு சலமார் அது அல்லாஹு அன்கா அல்லாஹுவின் தூதரே தாங்களே முதலில் எழுந்து சென்று குர்பானியை நிறைவேற்றுங்கள்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 ஜெய்நபை நபிசல்லாஹ் அலைவாஸ்லம் திருமணம் செய்த பின்பு இந்த திருமணம் குறித்து நயவஞ்சகர்கள் பல தவறான பொய்ப் பிரச்சாரங்களை மக்களுக்கிடையில் பரப்பினார்கள் இறை நம்பிக்கையில் உறுதியற்ற முஸ்லிம்களின் இதயங்களில் தீய எண்ணங்கள் உண்டாயின இந்த திருமணத்தால் ரெண்டு விதமான குழப்பங்களை நயவஞ்சகர்கள் உண்டாக்கினார்கள் ஒன்று நபி சொல்லல்லா அலைவாஸ்லம் அவர்களுக்கு இது ஐந்தாவது திருமணமாக இருந்தது நான்கிற்கு மேல் திருமணம் முடிப்பது அனுமதி இல்லை என முஸ்லிம்கள் அறிந்திருந்தார்கள் ரெண்டாவது ஜயித் அது அல்லாஹு அன்ஹூ நபி சொல்லாஹு அலிஹு வசல்லம் அவர்களின் வளர்ப்பு மகன் அவர் நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களின் மகனாகவே கருதப்பட்டு வந்தார் இதை சொந்த மகனின் மனைவியை சொந்த தந்தை மனமுடிப்பதை போன்று மானக்கேடான செயலாக கருதினார்கள் அல்லாஹு தாலா இந்த இரண்டையும் குறித்து தெல்ல தெளிவான பதிலை சூர அஹாபில் இறக்கி வைத்தான் அதன் மூலம் ஒருவரை வளர்ப்பு மகனாக ஆக்குவது மார்க்க சட்டத்தில் எந்தவித விளைவையும் ஏற்படுத்தாது என்றும் நபி சொல்லு அலி வசல்லம் அவர்களுக்கு பல உன்னத நோக்கங்களுக்காக ஏனைய முஸ்லீம்களை விட திருமண விஷயத்தில் சிறப்பு சலுகையை அல்லாஹ் வழங்கியிருக்கின்றான் என்றும் முஸ்லீம்கள் புரிந்து கொண்டார்கள் நபி சொல்லாஹு அலிஹி வசல்லம் தங்களது மனைவிமார்களுடன் மிக அழகிய முறையில் உயர்ந்த பண்புகளுடனும் சிறந்த குணங்களுடன் வாழ்க்கை நடத்தினார்கள் நபி அவர்களின் மனைவிமார்களும் அவ்வாறே உயர்ந்த குணங்களும் சிறந்த பண்புகளும் பெற்றிருந்தார்கள் பொது மனிதர்களால் தாங்கிக் முடியாத அளவுக்கு வறுமையில் வாழ்ந்தும் நபி அவர்களுக்கு பணிந்து பணிவிடை செய்து நல்ல மனைவியர்களாக திகழ்ந்தார்கள் இதை பற்றி அனஸ் அதையொல்லாக அன்கு கூறுகிறார்கள் நபி சொல்லல்லா ஹலைவாசலம் அல்லாஹுவிடம் சென்றடையும் வரை மெல்லிய ரொட்டியை அவர்கள் பார்த்ததாக எனக்கு தெரியாது பொறித்த ஆட்டுக்கரியை நபி சல்லாஹாஹ் ஹலைவசலம் சுவைத்ததே இல்லை ஆதாரம் சாஹி புகாரி ஆயிஷா அதையொல்லாக அன்கு கூறுகிறார்கள் நாங்கள் ரெண்டு மாதங்களில் மூன்று பிரைகளை பார்த்து விட்டோம் நபி சொல்லாஹாஹ் அலைவாஸ்லம் அவர்களின் வீடுகளில் எதுவும் சமைக்கப்படவில்லை ஒருவா நீங்கள் எப்படி வாழ்ந்தீர்கள் என்று ஆயிஷாவிடம் கேட்டார் அதற்கு பேரித்தம் பழங்களையும் தண்ணீரையும் உண்டு வாழ்ந்தோம் என ஆயிஷா ரோது எல்லா அவர்கள் கூறினார்கள் இதுபோன்ற அநேக சம்பவங்கள் ஹதீஸ் நூற்களில் பதிவாகியுள்ளன ஆதாரம் சஹீகுல் புகாரி வறுமையிலும் நெருக்கடியிலும் வாழ்ந்த நபி அவர்களின் துணைவியர்கள் முகம் சுழித்ததோ மனம் வருந்தியதோ முறையீடு செய்ததோ இல்லை ஆம்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 அல்லாஹ் உங்களில் உள்ள இத்தகைய நன்மையை கருதுபவர்களுக்கு மகத்தான நற்கூலியை தயார்படுத்தி வைத்திருக்கின்றான் அல்குர் ஆன் அத்தியாயம் முப்பத்தி மூன்று வசனங்கள் இருபத்தி எட்டு மற்றும் இருபத்தி ஒன்பது நபி சொல்லல்லாஹு அலிகி வசலம் அவர்களின் துணைவியர் அனைவரும் அல்லாகுவையும் அவனது தூதரையும் தேர்ந்தெடுத்து தங்களது உயர்ந்த பண்புகளையும் உயர்ந்த குணங்களையும் நிலைநாட்டினார்கள் அவர்களில் எவரும் உலகத்தை தேர்ந்தெடுத்து